ஹபீஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்துல்லாஹின் உமர் அது அவர்கள் கூறியதாவது நபிசுல்லாக அலஹி அவர்கள் இரண்டு ரகாத்துகளும் பின் இரண்டு ரகாத்துகளும் தொழுபவர்களாகவும் மஹரிப்கு பிறகு தமது வீட்டில் இரண்டு ரகாத்துகள் தொழுபவர்களாகவும் இஷாவுக்கு பிறகு இரண்டு ரகாத்துகள் தொழுபவர்களாகவும் இருந்தனர் ஜும்மாவுக்கு பின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுபவர்களாகவும் இருந்தனர்